அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பத்தாவது குரலில் சொல்லப்படுகிற இறைவன்கிற சொல்லுக்கு பொருள் காலத்தை வியாபித்திருப்பவர் காலவியாபியாக இருக்கிற கடவுளை எப்படி வழிபடுறது வழிபாடுகளிலேயே சிறந்த வழிபாடு நேரத்தை நல்ல காரியங்களுக்கு திட்டமிட்டு பயன்படுத்துறதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் தெரியும் டைம் வந்து நமக்கு டைம் இஸ் கிஃப்டுங்கிறாங்க நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுங்கிறாங்க வெளிநாட்டில் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் டைம் இஸ் மணி டைம் இஸ் கோல்டுங்க அவங்களுக்கு நேரங்கிறது பணம் ஏதாவது பொருளை வாங்குறது தான் ஷாப்பிங் தான் டைம் எல்லாம் ஷாப்பிங்கில் போகும் நிலையில்லாத உடம்பு நிலையில்லாத பொருள்களுக்காக இந்த உயிர் வாழ்க்கையை வீணடித்தா அது எவ்வளோ பெரிய சோகமான விஷயம் உடலும் நிலையற்றது நம்ம ஷாப்பிங் பண்ணி வாங்கி வைக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நிலையற்ற அதை விட்டு நம்ம போய்தான் ஆகணும் ஒரு நாளைக்கு ஆனால் இதை சொன்னால் சாமியார் இப்படிலாம் பேசுகிறார்னு சொல்லுவாங்க உண்மையைத்தான் சொல்கிறோம் வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் பணக்காரங்களெலாம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பணம் வருதுன்னு கணக்கு போட்டு பார்க்குறாங்க டைம் ஈஸ் மணி டைம் இஸ் கோல்டுன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் நமக்கு டைம் இஸ் God. காலம் பொன் போன்றதுங்கிறத சொல்கிறத காட்டலாம் காலமே கடவுள்னு சொல்கிறது தான் சிறந்தது ஒரு நாளைக்கு எத்தனை புண்ணியம் நம்ம சம்பாதிக்கிறோன்னு யாரும் கணக்கு போட்டு பார்க்குறது இல்லை காலத்தை முறையாக பயன்படுத்துகிறது கடவுள் வழிபாடுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் துர்வாசனா பிரதீகார தசக்கம் அப்படின்னு ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது வித்யாரண்ய சுவாமிகள் எழுதியதாக கருதப்படுறது அதில் காலம்பரத்துலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் அதாவது அதிகாலையிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் நம்ம எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்கிறதுக்காக ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கார் கெட்ட வாசனைகள் கெட்ட எண்ணங்கள்லாம் வராமல் நல்ல குணங்கள்லாம் வர்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பத்து ஸ்லோகத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு அழகான நடைமுறை திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கார் அப்படிலாம் பண்ணினால் இந்த பிறவி பெருங்கடலாம் நீந்தி விடலாம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் கடவுளை வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பிறவி பெருங்கடல் நீந்தி விடலாம் பிறவி பெருங்கடல்னால் என்ன மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருவது கடல் எங்கே முடிகிறது கடலுக்கு முடிவே தெரிய மாட்டேங்கிறது கடலுக்குள்ளே போனால் தான் தெரியும் கடலில் பிரயாணம் செஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படா கரை வரும்னு இருக்கும் கப்பல் எவ்வளோ சொகுசாக இருந்தாலும் அந்த அறையில் இருக்கிறதுக்கு பிடிக்காது திரும்ப வீட்டுக்கு போகலான்னு தான் தோணும் ஏன்னா வெளியில் வந்து பார்த்தா எங்கே பார்த்தா தண்ணீர் கப்பலுக்குள்ள டிவி இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குது தேவையான உணவு வைத்திருப்பார்கள் விளையாடுவதற்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்குது நீச்சல் குழமெல்லாம் இருக்குது என்ன இருந்தாலும் கரைக்கு போகணுங்கிற எண்ணம் மேலோங்கி விடும் அப்படி கடல் மாதிரி கடலில் முங்கி முங்கி எந்திரிக்கிற மாதிரி சில சமயம் அப்படியே முங்கி போயிடுறோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் எத்தனையோ பிறவிகள் நமக்கு வந்துட்டு போயிருக்கு எவ்வளோ பிறவி வந்திருக்குன்னா எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம்னார் அருணகிரிநாதர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் எத்தனையோ பிறவியெல்லாம் எடுத்திருக்கோம் அது மாதிரி பிறந்து பிறந்து இறக்குறோம் ஒவ்வொரு உடம்புக்குள்ளையும் புகுந்து புகுந்து வெளியில் வர்றோங்கிறது நம்முடைய ஆசிரியர்களுடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றன திருவள்ளுவருக்கு மறுபிறவி கொள்கை ஏற்புடையதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது பிறவி பெருங்கடலை யார் கிடக்க முடியும்னு கேட்டால் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் அதாவது காலத்தை நன்கு பயன்படுத்துபவர்கள்தான் பிறவி பெருங்கடலை இந்த பிறவியிலேயே கடந்து விடுகிறார்கள் மறுபடியும் உடல் எடுத்து துன்பப்படுவதுங்கிறது கிடையாது நம்ம எத்தனையோ வித உறவுகள் நட்புகள் வாயிலாக இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம் இத்தனைக்கும் நாம் ஈடுகொடுத்து வாழ வேண்டியிருக்கு நம்ம திட்டமிட்டு நேரத்தை பயன்படுத்தி வாழ்ந்தோமே ஆனால் எதுவும் நம்மளை அசைக்க முடியாது நம்ம முறையாக வாழ்ந்தால் நம்முடைய விருப்ப வெறுப்பையும் ஜெயிக்கிறோம் வெற்றி கொள்கிறோம் பிறருடைய விருப்ப வெறுப்பையும் வெற்றி கொள்கிறோம் யார் காலத்தை நன்றாக முறையாக பயன்படுத்துகிறானோ அவன் தன்னுடைய விருப்ப வெறுப்புகளையும் பிறருடைய விருப்ப வெறுப்பையும் வெற்றி கொள்கிறான் ஆன்மீக வாழ்க்கை அற வாழ்க்கையோட சிறப்பே இதுதான் சும்மா கோயிலுக்கு போய் தேங்காயிடம் உடச்சி அர்ச்சனை பண்ணுறது விளக்கு போடுறது மாத்திரம் பூஜை அல்ல அப்படி பிறர் நம்முடைய மதத்தை தவறாக நினைக்கும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது காலத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும் காலத்தை நன்றாக பயன்படுத்தினால் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுள்ள யமனுக்கு காலன்னு பேர் நாம காலத்தை நன்றாக பயன்படுத்திவிட்டால் காலத்தை வென்றவர்களாகிவிடுவோம் கால காலன் ஆகிவிடுவோம் எமனையும் வெற்றி கொள்ளலாம் அதாவது மரணத்தை வெற்றி கொள்ளலாம் ஞானத்திலே நிலைத்து நிற்கலாம் ஆக காலமே வடிவான கடவுளை காலத்தை நன்கு பயன்படுத்துவதன் மூலம் வழிபட்டு காலத்தை நன்கு பயன்படுத்துவோமே ஆனால் காலத்தை வென்றவர்கள் ஆவோம் இதுவே பிறவி பெருங்கடலை நீந்துதல் என்பதாகும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் பிறவி நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் உள்ளம்தோறும் வல்லுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 செவன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்